प्रपन्न पारिजाताय सोपि मुक्त ம் பிரபித்தய தோத்தவேத்தைக்கணையானமத்தே நமவசூய் भगवान श्री நர்புலோக்கா இந்த கீதா சாஸ்திரத்தை ஸ்ரத்தாபக்தியோட கேட்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்தை பலனை சொல்கிறார் எல்லாமே பலஸ்ருத்தி தான் இது யா நரஹா எந்த மனிதன் ஸ்ருணுயாத் கேட்கிறானோ ஸ்ருணுயாதப்பி அதாவது இந்த கீதாசாஸ்திரத்தை வெறும் ஸ்லோகத்தை கேட்டாலே பிரயோஜனம் இருக்குது அர்த்தத்தை அறிந்து கொண்டால் கேட்க வேண்டுமா அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது தியனைநாத்மன பசியிதாத்மா அநேசியோகேனே கர்மோகேன பசியிதாத்மாத்மேசியோகேனோகேனேத்தேவானந்துவியேப்பிச்சாதி தரன் மருத்தும் ஷுதிபரா என்று நம பதிமூனாவது அயத்தில் பாத்தம் அதை ஞாபகப்படுத்திக்கலாம் நாம ஒரு வியாக்கியானக்காரர் சொல்றார் கேட்டாலே பிரயோஜனம் சொன்னால் அந்த அர்த்தத்தை நன்றாக ஆழமா புரிஞ்சின்றவனுக்கு சொல்லவா வேணும்னு அர்த்தம் ஆனால் இதுக்கு ஒரு நிபந்தனை சொல்றார் கண்டிஷன் இருக்கு என்னதுன்னா சாஸ்திரத்தில் பகவான் உபதேசம் பண்ணி இருக்கிற இந்த விஷயம் கொஞ்சம் கூட பொய் கிடையாது நூற்றுக்கு நூறு இது சத்தியமானது அப்படிங்கிற எண்ணத்துக்கு பேர் தான் ஸ்ரத்த அந்த எண்ணத்தை உடையவனுக்கு ஸ்ரத்தாவான்னு பேர் அப்புறம் அனசூயகா அனசூயகனா சாஸ்திரத்தில் தோஷம் பார்க்காத ஒரு மனோபாவம் அதாவது இதில் அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு குறை சொல்லக்கூடாது நம்ம புரிஞ்சுக்கிற சக்தியை டெஸ்ட் பண்ணி பார்த்து நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி அதுக்கு முயற்சி பண்ணணும் பெரியவங்கள்ட்ட போய் கேட்கணுமே தவிர எனக்கு இந்த பகுதியில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறது சரியாக தோணலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அந்த சாஸ்திரத்தினுடைய உண்மையான அர்த்தம் புரியாது நம்ம ரேஷனல் மைண்டு உயர்ந்தது தான் ஆனால் அதை விட நுணுக்கமான விஷயங்கள் நம்முடைய சிற்றறிவுக்கு புலப்படாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன அதை அறிவை நன்கு பயன்படுத்தியவனுக்கு அந்த உண்மை விளங்கும் அறிதொறும் அறியாமை போலும்னு சொல்கிறார் திருவள்ளுவர் திருக்குறளில் அது சொல்லுகிற இடம் எங்கேயா இருந்தாலும் படிக்க படிக்கத்தான் நம்முடைய அறியாமை எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஆகையினால் கொஞ்சம் கூட அசூய இருக்கக்கூடாது அசூயன்னா குணத்திலையும் குறைய பார்க்குற ஒரு தன்மை நல்லதை கூட கெட்டதாக பார்க்குற ஒரு சுவாவம் இருக்குது பாருங்கோ அதுக்கு பேர் தான் அசூயான்னு பேர் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் அனசூயான்னு பேர் இங்கே அனசூயாங்கிறார் இதெல்லாம் ஏற்கனவே பல நம்ம பார்த்துருக்கோம் எவன் ஒருவன் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் குறை காணாத இதை கேட்கின்றானோ அவனும் என்ன சோப்பி அவனும் முக்தகாபவதி அவனும் கொஞ்சம் காலத்தில் அந்த புண்ணியத்தினால் ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைவான் அல்லது அவனுக்கு நல்ல உடலும் நல்ல உலக வாழ்க்கையும் அவனுக்கு அமையும் சுபான் லோகான் ப்ராப்ணுயாத் புண்ணிய கர்மனாம் சுபான் லோக்கான் ப்ராப்னுயாத் ஒருவேளை பாராயணம் மாத்திரம் பண்ணுறான் அர்த்தம் சரியாக புரிஞ்சுக்கலேனாலும் அடுத்த பிறவியில் நல்ல ஒரு சரீரம் நல்ல வாழ்க்கை கிடைச்சி அதில் இதே ஞானத்தை அவன் பெறுவான் என்று நாம் புரிந்து ஆக புண்ணிய கர்மங்களை செய்தவர்களுடைய உலகங்களை அவன் அடைவான் ஏற்கனவே இது ஆறாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் பிராப்பிய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹுச்சீனீமதாம் கேகே யோகபிரஷ்டோபி ஜாயத்தை அவன் யோகபிரஷ்டனாகவும் பிறக்கக்கூடும் என்ற கருத்தை இங்கே நாம் புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஸ்ர்தாவானூய்சபி யோ நர சோபி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன